ஒன்பது அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் என் வீட்டில் ஒழு செய்தேன் பின்பு வெளியேறினேன் நபிசல்லும் அலிவா செல்லம் அவர்களை சந்திப்பேன் இன்று அவர்களுடனேயே இருப்பேன் என்று கூறிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்தேன் நபி சொல்லல்லாஹும் அலிஹசல்லம் அவர்கள் எங்கே என்று கேட்டேன் இந்த வழியை சென்றார்கள் என்று நபி தோடர்கள் கூறினார்கள் நான் அவர்களை விசாரித்துக் கொண்டே அவர்களை தொடர்ந்து வந்தேன் அவர்கள் என்ற கிணற்றின் அருகில் உள்ள தோட்டத்தில் நுழைந்தார்கள் நபி அலிஹிவாசல்ல அவர்கள் தன் இயற்கை தேவைகளை நிறைவேற்றிவிட்டு ஊழி செய்தார்கள் நான் அவர்களிடம் சென்றேன் அப்போது அவர்கள் என்ற கிணற்றின் மீது உட்கார்ந்திருந்தார்கள் அதன் சுற்றுச்சுவரின் நடுவில் இருந்தார்கள் தன் இரண்டு கெண்டை கால்களையும் திறந்து அந்த இரண்டையும் கிணற்றில் தூங்க விட்டார்கள் நான் அவர்களுக்கு சலாம் கூறினேன் பின்னர் நான் திரும்பி வந்து வாசலில் உட்கார்ந்து கொண்டேன் இன்று நபி செல்லாஹி செல்லும் அவர்களின் வாயிற் காப்பாளனாக இருப்பேன் என்று எனக்குள் கூறிக்கொண்டேன் அப்போது அபுபக்கர் ரதியுள்ளாகும் அவர்கள் வந்து தோட்டக் கதவை தட்டினார்கள் யார் அது என்று கேட்டேன் அபுபக்கர் என்று கூறினார்கள் அங்கேயே இருங்கள் என்று கூறிவிட்டு நபிசல்லோ அணைகம் அவர்களிடம் நான் சென்று தூதர் அவர்களே அபுபக்கர் அது எல்லாங் அவர்கள் அனுமதி கேட்கிறார் என்று கூறினேன் அவருக்கு அனுமதி வழங்குவீராக அவருக்கு சொர்க்கம் உண்டு என சுப கூறுவீராக என்று நபிசல்லாக அணைகசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் முன்னோக்கி வந்து அபுபக்கர் அதியம் உள்ளே வாருங்கள் நபிசல்லு அலிஹிவசல்ல அவர்கள் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என சுப செய்தி கூறினார்கள் என்று கூறினேன் அவர்கள் உள்ளே நுழைந்து கிணற்றின் சுற்றுச்சுவரில் நபிசல்லும் அலிஹிவசல்ல அவர்களின் வலது புறத்தில் உட்கார்ந்தார்கள் நபிசல்லும் அலிஹிவசல்லம் அவர்கள் செய்தது போலவே கிணற்றில் தன் இரண்டு கால்களையும் தொங்க விட்டார்கள் பின்பு நான் திரும்பி வந்து என் இடத்தில் உட்கார்ந்து கொண்டேன் நான் வீட்டிலிருந்து வரும்பொழுது என் சகோதரரை ஒழு செய்துவிட்டு என்னுடன் வந்து மஸ்ஜிதில் சேர்ந்து கொள்ளுமாறு கூறியிருந்தேன் அல்லாஹின் சகோதரருக்கு நல்லதை நாடினால் அவரையும் இங்கு கொண்டு வருவான் என்று நான் எனக்குள் கூறிக்கொண்டேன் அப்போது ஒருவர் தோட்டக் கதவை அசைத்தார் யார் அது என்று கேட்டேன் உமரிபின் ஹத்தாப் என்று அவர் கூறினார் அங்கேயே இருங்கள் என்று நான் கூறிவிட்டு நபிசல்லு அணிஹி வசல்லம் அவர்களிடம் வந்து சலாம் கூறினேன் உமர் அதுவல்லாகும் அவர்கள் உள்ளே அவர் அனுமதி கேட்கிறார் என்று கூறினேன் அவருக்கு அனுமதி வழங்குவீராக சொர்க்கம் அவருக்கு உண்டு என வாழ்த்து கூறுவீராக என்று நபிசல்லாக கூறினார்கள் நான் உமர் அதுதாகும் அவர்களிடம் வந்து நபிசல்லும் வாயகி வசல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள் சொர்க்கம் உண்டு என உங்களுக்கு வாழ்த்து கூறினார்கள் என்று கூறினேன் அவர்கள் உள்ளே நுழைந்து நபிசல்லாக வாயிகிவசல்லம் அவர்களுடன் அவர்களின் இடது ஓரத்தில் சுற்றுச்சுவரில் உட்கார்ந்தார்கள் கிணற்றில் தன் கால்களை தூங்க விட்டார்கள் பின்பு நான் திரும்பி வந்து என் இடத்தில் உட்கார்ந்தேன் அல்லாஹியின் சகோதரருக்கு நன்மையை நாடினால் அவரை இங்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்று நான் எனக்குள் கூறிக்கொண்டேன் அப்போது ஒருவர் வாசலை தட்டினார் யார் அது என்று கேட்டேன் உஸ்மானி பின் அவர் கூறினார் உங்கள் நிலையிலேயே இருங்கள் என்று நான் கூறிவிட்டு நபி சொல்லாஹும் அவர்களிடம் வந்து செய்தியை கூறினேன் அவருக்கு அனுமதி வழங்குகிறார்கள் அவரை அடையும் சில சோதனைகளுடன் சொர்க்கம் அவருக்கு உண்டு என அவருக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் என்று நபி சொல்லாஹிசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் வந்து உள்ளே செல்லுங்கள் உம்மை அடையும் சில சோதனைகளுடன் உங்களுக்கு சொர்க்கம் உங்களுக்கு உண்டு என நபி சொல்லாஹும் அணிஹி வசல்லம் அவர்கள் உங்களுக்கு வாழ்த்து கூறினார்கள் என்றேன் உஸ்மான் நபி அல்லாஹூங் அவர்கள் நுழைந்தார் சுற்றுச்சுவர் நிரம்பி உள்ளதை கண்டார் எனவே உஸ்மான் நபியல்ல அவர்களின் எதிரில் உட்கார்ந்தார்கள் முசையப் கூறுகிறார்கள் நபி சல்லு அனேசல்லம் அவர்கள் அபு பக்கர் அவர்கள் உமர் அதி அல்லாஹ் அவர்கள் ஆகியோர் கிணற்று சுவரின் ஒரு பக்கம் ஒன்றாக அமர்ந்திருந்ததும் உஸ்மான் ரதிகுல்லாங் அவர்கள் கிணற்று சுவரின் மறுபக்கம் அவர்களுக்கு எதிரில் தனியாக அமர்ந்திருந்ததுமான இதனை இத்தோற்றத்தை நான் அவர்களின் மன்னரைகளின் நிலை இவ்வாறுதான் இருக்கும் என்பதை அதன் மூலம் உணர்ந்தேன் புகாரி மூன்று முஸ்லிம் இரண்டு நான்கு பூஜ்ஜியம் பின்வருமாறு உள்ளது நபி சொல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் வாசலில் பாதுகாப்புக்கு என்னை நியமித்தார்கள் நபிசல்லாஹு அலிஹசம் அவர்கள் வாழ்த்து கூறினார்கள் என்று கூறிய உஸ்மான் நபி அல்லாஹூ அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹும் அதாவது அல்லாஹுவை உதவி தேடப்படுபவன் என்று கூறினார்கள்